வணக்கம் நற்றினையின்ோசனைக்காக திருச்சியில் இருந்து அணுக்கிட்டனா தன்னையே புகழ்ந்து கொள்பவன் ஒரு முட்டாள் தன்னையே இகழ்ந்து கொள்பவன் ஒரு பைத்தியக்காரன் ஆம் தன்னையே புகழ்ந்து கொள்பவன் ஒரு முட்டாள் தன்னையே இகழ்ந்து கொள்பவன் ஒரு பைத்தியக்காரன் என்கிறார் டென்மார்க்